சச்சிதானய விஷோத்தியேத்திருஷாய க்ளிஷ்டிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கி ரேதாஜா வந்தே முன சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோச்நம் நருச்சே ஜன்மஜரா भोक्ता विजयो जेता விரஜிஷர் சிஷுஜாதிஜோஜே विजयो जेता जेतावरे अर्थ इन विश्वयोनिहि अंदना अर्थम पाकणु विश्व योनिहि यसौ योनिश्चिव विश्वयोनिहि <क्ष्वाँगी> எஸ் விஸ்வம் யோனிஹி இது கொஞ்சம் புத்திய வித்தியாசமான அர்த்தம் அது அதாவது விஸ்வத்துக்கு யார் காரணமோ பிரபஞ்சத்துக்கு யார் காரணமோ அவருக்கு விஸ்வயோனிகின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் எஸ்ய விஸ்வம் யோனி கடவுளை நாம் எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் கடவுளுடைய படைப்பு மூலமாக தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் ஆகவே விஸ்வம் யோனிகி எஸ்யா விஸ்வம் யோனிகினா விஸ்வம் காரணம் யோனிகினா காரணம் விஸ்வம் யோனிகி எஸ்ய அப்படி சொன்னால் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜகத்து தான் காரணமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தலைவன் இருக்கான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது ஆக உலகு ஆதிபகவன் முதற்றே அப்படி தான சொல்கிறோம் ஆக இந்த உலகம் இறைவனை முதலாக கொண்டது இதுக்கு பேர் தடஸ்தலக்ஷணம்னு பேர் தெரிஞ்சதை கொண்டு தெரியாததை தெரிஞ்சுக்கிறது காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்ணுறது ஆகவே ஈஸ்வர ஜானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா படைப்பு தான் காரணம் படைப்பின் தலைவனை தெரிந்து கொள்வதற்கு காரணம் படைப்பு தான் ஆகவே விஸ்வயோனிங்கிறதுக்கு விஸ்வஸ்ய யோனிகின்னு சொல்லலாம் அப்படி சொல்லலை விஸ்வம் ஏவ யோனிகி கவனித்தாதான் சிம்பிளாக இருக்கும் கமெண்ட்ரியை பார்த்தா ஒன்று விசேஷமாக தெரியாது சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சால் தான் புரியும் விஸ்வம் விஸ்வ விஸ்வத்தை காரணமாக கொண்டவர் அப்படி சொல்கிறார் தடஸ்தலக்ஷணத்வாரா ேயயா ஈஸ்வரஹா இறைவனை நாம் அறிவதற்கு காரணம் இறைவனுடைய படைப்பே ஆகும் அப்படி அர்த்தம் சொல்கிறார் ஆஹா அதனால் விஸ்வயோனி அது மாத்திரமில்லை அடுத்த அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா விஸ்வஸ்ட அசௌ யோனிஷ்ட பிரபஞ்சமாகவும் இருக்கிறார் அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாகவும் இருக்கிறார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சொல்கிறோம் இல்லையா ஆக இத்தனையுமாக அவர் இருக்கிறார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படின்னு மாணிக்க வாச்சகர் சொல்கிற மாதிரி இங்கே விஸ்வஸ்ட அசௌ யோனிஷ இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார் அந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாகவும் இருக்கிறார் முதல்ல காரணம்னு சொன்னது எது பிரபஞ்சத்தை கடவுளை தெரிந்து கொள்வதற்கு பிரபஞ்சம் காரணமாக இருக்கிறது காரியம்தான் காரணத்தை அறிவதற்கு காரணமாக இருக்கிறது முதல்ல சொன்னது இப்போ என்ன சொல்கிறார் காரியமாகவும் காரணமாகவும் இருப்பவர் அவரே ஆக காரணத்திலேருந்து தானே காரியம் வருகிறது மண்ணுங்கிற காரணத்திலிருந்து தான் குடங்கிற காரியம் ஏற்படுகிறது ஆகவே தங்கமாகவும் நகையாகவும் இருப்பவர் எவரோ அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மண்ணாகவும் குடமாகவும் அதே மாதிரி காரணமாகவும் காரியமாகவும் அவரே காணப்படுகிறார் என்பது கருத்து ரெண்டு மீனிங் சொல்லியிருக்கார் விஸ்வயோனிஹி விஸ்வம் யோனிஹி எஸ்ய அப்படி ஒரு வியாக்கியானம் ஆஹா விஸ்வஸ்ச்ச அசௌயோனிஷ இதுவா விஸ்வயோனிஹி ஆஹா விஸ்வயோனி சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு அடுத்தது புனர்வசு புன புனீரீ க்ஷேற்ற இனர்வசு புனர்வசுன்னு ஒரு நக்ஷத்திரம் இருக்குது தெரியும் ராமரோட நட்சத்திரம்லாம் சொல்கிறோம் ஆனால் இங்கே புனர்வசுங்கிறதுக்கு ஜீவஹான்னு அர்த்தம் ஜீவா இறைவனே உயிராகவும் இருக்கிறார் ஊனாகி உயிராகின்னு சொல்கிறோம் இல்லையா உயிருக்கு உயிராகின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிவிடுவாங்க சித்தாந்திகள்லாம் உயிராகின்னு சொன்னால் நேர உயிராகின்னு சொன்னால் சித்தாந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாகிடும் ஆகையினால அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ஒரு உயிருக்கு அப்படின்னு போட்டுக்கணும் இல்லாட்டி சித்தாந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் ஆயிடும் உயிராகவே அவன் இருந்தான்னா உயிருக்கு உயிராக இருக்கிறது அப்புறம் யார் அது கேள்வி வந்துடும் ஆகையினால இங்கே என்ன சொல்கிறாருன்னா புனகா புனகா மறுபடியும் மறுபடியும் ஷரீரேஷு உடல்களில் வசதி இருக்கிறார் யாருன்னா அனைத்து உயிர்களும் அவனே எல்லா உயிர்களுமாகவும் காட்சி அளிப்பவன் அவன்தான் ஆகா க்ஷேத்திரூபேண க்ஷேத்ர ரூபேணா ஜீவரூபேணு அர்த்தம் ஜீனாக எல்லா சரீரத்துக்குள்ளேயும் புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சொல்கிறோமே எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறது யாருன்னு கேட்டால் கடவுளா ஜீவ உயிரா எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறதும் இறைவன் தான் இறைவனே தான் பிறப்பு பிறப்பு அற்றவனாகவும் இருக்கிறார் பிறப்புகளை எடுப்பவராகவும் இருக்கிறார் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அஜாயமானஹா சன்னு பிறப்பற்றவன் பல பிறப்புகளை எடுப்பது போல காணப்படுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆகினால் புனகா புனகா ஷரீரேஷு வசதி ஆக எல்லாம் மாயா லீலா ஆகையினால் சொல்கிறார் ஜீவரூபர்களாக ஜீவர்களாகவும் இருக்கிறார் பார்க் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே தாய்மானவர் ஆனால் அங்கே உயிருக்கு உயிராய் சொல்லியிருக்கார் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கே எங்கே நிற்பது என்று நீ என்றோ பராபரமே இதுதான் பேதாபேதவாதம்னு பேர் இங்கே அப்படி இல்லை உயிராகவே இருக்கிறார் அங்கெங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத் எச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது அப்படிலாம் இருக்குது ஆக எல்லா வாதங்களும் இருக்குது அதனால தான் எல்லா மதமும் இருக்குது நமக்குள்ளேயே ஆக புனா புன ஷரீரேஷு வசதி க்ஷேத்தஜரூப்பேண இ புனர்வசு ஷரி அவ்வளோதான் புனர்வசுங்கிற நட்சத்திரமாக சொல்லலை இங்கே ஆனால் விஸ்வயோனிக்கு மாத்திரம் பெருஷா வியாக்கியானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க விஸ்வயோனி விஸ்வம் பிருத்திவாதி ரூபம் இந்த பஞ்சபூதங்களா வடிவான யோனிஹி ஸ்தானம் அந்தரியாமிணா இது விஸ்வயோனி எல்லாத்துக்கும் அந் விஸ்வயோனிங்கிறதுக்கு அந்தரியாமி அப்படிங்கிறார் அதுக்கெல்லாம் பிருகதாரண்ய கோபனிஷத்தில் நிறைய கோட் பண்ணுறார் எஸ் சர்வேஷு பூத்தேஷு திஷன் எஃப் பிளிவியா திஷன் இத்தியதிருபியா யோனிசப் திரஸ்தானாச்சி ஸ்தானவாச்சி நான் என்ன சொன்னேன் காரணம்னே அவர் சொன்னார் யோனிசப் த அ ஸ்தானவாச்சி இருக்கிறார் இருப்பிடம் யோனிச்சோனி கீயத்தை ப்ரமசூத்தல ஒரு சூத்திரம் உண் நாலு இருபத்தி ஏழு கவித் ஸ்தானவச்சனோ திருஷ்ட் அங்கீஷுந்திரஷதே அக்காரி ரிக் ரிக் உண் நூத்தி நாழு ஒண்ணு பாஷோக் விஷயோன வச்சே விஷ்வீ அப்புறம் இன்னொரு இடத்துல வரப்போகிறது விஸ்வயோனி சுச்சிஸ்ரவாகனு வரப்போகிறது அங்கே சொல்கிற போது அர்த்தத்தை சரியாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இங்கேயே இப்படி அர்த்தத்தை சொல்லி வச்சிருக்கார் எப்படின்னு சொல்கிற உபேந்திரோபாமன பிராம்சு அமோக சுச்சிரூர்ஜித அத்தீந்திரேந்திரோ வாமூ அமோச்சி அத்தீந்திரமோய உபேந்திர வாமன பிரு அமோஷு ஊர்ஜி அத்தீந்திர சங்கிர சர்கண்டு நாமாக்கள் அப்போ உபேந்திரசத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இந்திரம் உபகத்தின உபேந்திர யாரி इति மமோப்பி யேந்திரோஷரேந்திராவிந்த அனுஜத்துவேன உபகதா இது உபேந்திரா அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி படிக்கணும் இந்திரனை அனுஜத்வேனை இந்திரனுடைய தம்பியாக இருக்கார் அதனால் அவருக்கு பேர் உபேந்திரஹா இந்திரஹா உபேந்திரஹா ஏதோ ஒரு அவதாரத்தில் அப்படி இருக்கும் ஆஹா உபேந்திரஹான்னு அவருக்கு ஒரு பேர் ஆ இந்திரனை தம்பியாக இந்திரனை தம்பியாக கொண்டவர் இந்திரனுடைய தம்பிள்ள இந்திரணை இந்திரம் அனுஜத்தின இந்திரணை அனுஜத்தின அணுஜான்னு சொன்ன என்ன ராமஸ் அனுஜராமாஜ்மணி இந்திராணு அதுக்கு பதிலாக உபேந்திர உபேந்திரன் பயர் அஹ உபேந்திர உபேந்திரா ஒரு நாமா ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இந்திரனுக்கும் மேலே உடையவர் இந்திரனுக்கு தலைவன் அர்த்தம் இந்திர எத்வா உபரி இந்திரஹா இந்திர உபரி இந்திரஹா இந்திரனுக்கும் மேலானவர் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் இந்திரனை தம்பியாக கொண்டவர் உபேந்திரன் அல்லது இன்னொரு அர்த்தம் என்னென்னா இந்திரனுக்கு மேலானவர் எப்படி சொன்னாலும் ஒன்று தானே இந்திரனுக்கு மூத்தவர்னு சொன்னால் இந்திரனை தம்பியாக கொண்டவர்னா என்ன அர்த்தம் ஒரே அர்த்தந்தான் இப்படியும் சொல்லுங்கோ அப்படியும் சொல்லிக்கோங்கோ எப்படியோ சொல்லி பூஜை பண்ணுங்கோ உபேந்திரா என்னமஹா அவ்வளோதான் அதுக்கு ஒரு கொட் கொட்டேஷன் கொடுக்குறார் அதாவது ஹரிவம்சத்தில் இது யார் சொல்கிறா தெ தெரியல இந்திரி யார் சொல்கிறா தெரியல அது போடலைங்க கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார் எதா மம உபரி ம் ஸாபித்தோ கோபி ஈஸ்வர கோபிகி கோபிகினா வேதங்களால் அர்த்தம் கோபிகிங்கிற சொல்லுக்கு வேதங்களால் அப்படின்னு பொருள் அதனாலதான் வேதங்களால் அடையப்படுபவன் அப்படிங்கிறதுனால தான் கோவிந்தன்னு பேர் கோபிகி விந்ததி இது கோவிந்தா அப்படி சொல்கிற வழக்கம் இங்கேயும் கோவிந்த சப்தம் பார்த்தோன்னு நினைக்கிறேன் மருந்து போயிடுத்து எனக்கும் ஆக மம உபரி யதா ஸ்தாபித்தா ஈஸ்வரா ஏன்னா வேதங்கள்லாம் இந்திரன்தான் முதல் ஆள் இந்திரன்னா தலைவன் அர்த்தம் அந்த இந்திரன்கிற சொல்லையே சிவன் சொல்கிறது உண்டு விஷ்ணுன்னு சொல்கிறது உண்டு எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்துறது உண்டு வேதங்களில் பெரும்பாலும் இந்திரனைத்தான் முக்கியத்துவம் நிறைய மந்திரங்கள் அப்படி இருக்குது ஆனால் இந்திரசப்தத்துக்கு தேவேந்திரன்கிற அர்த்தம் இல்லை இந்திரசப்துறது இறைவனையே குறிக்கும் அதாவது சமஸ்தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஒரு மதத்திலையும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இப்போ பரவாசு வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள் பரமசிவன் என்று சைவர்கள் சொல்லுவார்கள் இப்படி ஒரு அந்தந்த சித்தாந்தத்தில் அது அல்டிமேட்டாக சொல்கிறது அதிலிருந்து தான் நிறைய மூர்த்திகள் அவன் நேரத்துக்கு பார்த்தோமே அதிலிருந்து வந்து இப்போ சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானம் அகோரம் எல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் இது அதே மாதிரி பரம் வியூகம் விபவம் அர்ச்சா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் எதா கோபிரீஸ்வர ஹே இந்திரன்னு படிக்கணும் இந்திரஹா இந்திரகா தான் கோபி ஸ்தாபித்த எனக்கு மேலாக எப்படி இந்திரனை வைத்திருக்கிறார்களோ ஈஸ்வர கோபி இந்திரா ஈஸ்வர ஸ்தாபித்தா கோபி ஈஸ்வர இந்த ஹரிவம்சத்தை நான் பார்க்குறேன் இந்த மந்திரத்தை நம்பரை பார்த்துட்டு சொல்கிறேன் அஹா ரெண்டு பத்தொம்பது நாற்பத்தி மூணு அதனால் கிருஷ்ணரை பார்த்து சொல்லுகிறார்கள் ஹே கிருஷ்ண தாம் உபேந்திரி புவீ தேவதாக காயந்தி செகண்ட் லைன் க்ளியராக இருக்குது கோபி ஸ்தாபித்த இந்திரா ஈஸ்வர ஈஸ்வர அதுதான் அண்வயை மண்ணணும் எதா மமோபரி ம் ஈஸ்வரோபி ஸாபித அப்படி படிக்கலாம் அன்வயம் பண்ணால் புரியும் எதா எப்படி கோபி வேதங்களால் ம் நீ ஈஸ்வர நீங்கிறது தான் இங்கே யாருன்னு தெரியல துவங்கிறது அந்த துவங்கிறது யாரும் தெரியாது ஆக எப்படி எனக்கு மேலாக நீ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாயோ வேதங்களால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாயோ இல்லாட்டி இப்படி சொல்லணும் இந்திரஹா ஈஸ்வரா இவம் ஸ்தாபித்தா ததா அப்படியே உன்னை ஹே கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா உன்னை உபேந்திரன் என்று உலகில் தேவதைகள் பாடுகின்றார்கள் பாடப்போகின்றார்கள் காசியந்தி அதனால் இது வந்து பவிஷ்காலம் உன்னை பாடப்போகிறார்கள் உன்னை உபேந்திரன் என்று புகழ்ந்து சொல்லப்போகிறார்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இது ஹரிவம்சே ஆக உபேந்திர சப்தத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லியிருக்கார் எல்லாத்துக்கும் ஒன்றுதான் அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் இந்திரனோட அண்ணா அவ்வளோதான் உபேந்திரா எனமஹா அப்படின்னா என் அர்த்தம் இந்திரனுக்கு அண்ணன் அவ்வளோதான் இந்திரனுக்கு மேலானவன் அவ்வளோதான் இந்த இடத்துல இந்திரன்னா யார் அக்னி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இவர்களுக்கெல்லாம் தலைவர் லீடர் லீடரவர் ஆக திக்பாலக்கர்களில் முதன்மையானவர் இதெல்லாம் வேத மந்திரங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் கோட் பண்ணிட்டு இருந்தால் முடிக்க முடியாது அடுத்தது வாமனாய நம உபேந்திரோ வாமனப்பிராசு வாமன படிக்கலாம் பலிம் வாமனூப்பேண யாச்சித்தவான் இது வாமன வலிம் வாமனூப்பேணி வாமனீய மமனம் इति மந்திரவாத் மதுவிசாராசாராந்தசாணிக்கட்சிக்கேந்திரேஷம் அபிஞ்ச மாவீ மதுபரிஸோக்கிந்த இந்திரேஸ் யம் ஈஷர்தேந்திரா ஸ்ரீகிருஷ்ணம் பிரதி இந்திரவச்சனோ இது இணை சொலராணா எது இந்த மமோபரி யேந்திர்லோக்க அதேதான் பார்த்தோம் அப்படி ஸ்தாபோரீஷ்வர உபேந்திரோேந்திரிருஷ்ணம் காசியந்தி பூவி தேவத்தாக அதாவது என்ன சொல்கிறார் கோபிகினா கோலோக்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் கோலோக்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் என்னை எப்படி அந்த கோலோக்கத்தில் கோலோக்கத்தில் என்னை வந்து அவர்களெல்லாம் என்ன பூஜை பண்ணுகிறார்கள் நான் நான் என்ன சொல்கிறேன் அவர்கள்ட்ட நான் சொன்னேன் நீங்கள் இந்திரனையும் கிருஷ்ணனையும் பூஜை பண்ணுங்கோ எனக்கு மேலாக அவனை பூஜை பண்ணுங்க நான் சொன்னேன் அப்படின்னு இந்திரன் சொல்கிறதாக சொல்கிறார் என்னை எப்படி கோலோகவாசிகள் ஈஸ்வரன் என்றும் இந்திரன் என்றும் என்னை பூஜை செய்தார்களோ எனக்கு மேலாக உன்னை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் உன்னை அவ்வாறு பூஜை செய்வார்கள் அப்படின்னு இந்திரன் சொன்னதாக சொல்லியிருக்கு இதுதான் அவருக்கு அவுட் பண்ணுறார் இப்போ வாமனா பிராம்சு வாமனாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சிம்பிள் அர்த்தம் வாமன ரூபேண பலிம் யாச்சித்தவான் வாமன ரூபமாக சின்ன பையனாக போய் பிரம்மச்சாரி வேஷத்தில் போய் மகாவிஷ்ணு பலிச்சக்கரவர்த்தி கிட்ட பலி நிடம் அர்த்தம் பலிம்னா பலி யாச்சித்தவான் பூமியைக் கொடு எனக்கு பூதானம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால் வாமனஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு மீனிங் சொல்கிறார் சம்பஜனீயா இதுவா வாமனஹா நன்றாக பூஜிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு அதுக்கு வந்து உபனிஷத்தில் பிரமாணம் இருக்குது மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசத்தே கட்டோபனிஷத்தில் இருக்குது ஆக இந்த சரீரத்துக்குள் ஷரீரத்துக்குள்ளே கட்ட வரல் அளவில் அந்த இறைவன் இருப்பதாக நினைத்து தியானம் பண்ண வேண்டும் தஹர வித்யா மாதிரி ஆக மத்தியே வாமனம் இறைவன் உள்ளுக்குள்ளே சிறிய அளவிலே விளப் வெளிப்படுகிறார் அப்படி பாவனை பண்ணுறது அவர் சிறிய அளவில் பெரிய அளவில்லாம் கிடையாது அதுக்கு மேலானவர் ஆனாலும் நீ உள்ளத்தில் அவரை பூஜிக்கணும் அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாங்கிறார் ஆஹ பலிரூ மகாபலிகிட்ட வந்து புராண கதையில் சொன்ன மாதிரி மகாபலிகிட்ட வந்து பூதானத்தை யாச்சனம் பண்ணான் அதனால் வாமனஹான்னு பேர் அது ஒரு அர்த்தம் முதல் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா வாமனஹான்னு சொன்னால் சம்பஜனீயா நன்றாக வழிபடத்தக்கவர் வழிபட வேண்டியவர் இதுவா வாமனஹா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு கட்டோபனிஷத் பிரமாணம் மத்தியே வாமனாசீனம் விஸ்வே தேவ உபாசே இது மந்திரவர்ணாத் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது அதனால் அடுத்த நாம நாம வந்தாச்சு உபேந்திரோ வாமனப்பிராசு பிராசவே நம குரவே நம மாரி உக்காராந்த படிப்போம் சேவத்ய கிரமணு அபூத் इति हस्ते, वामनो ோ பதி வாமூத வாமேவயம் தஷையமாச வை பிரபு பூஷிரச்சாச்சிஷி इत्यादि तस्य विक्रमतो समवस्थितौ விமோப்பமியமிர ஜானுமூலே வவஸ் பிராஷு ஹரிவம்சே பிராசு சார்மாஷு நயர்ந்த பிருபாலிப்பந்தது பிராஷு பிரி ஸ்கூல் காலேஜெலாம் பிரின்ஸிபால்னு சொல்கிறோமே ஆஹா அந்த பிரின்ஸிபாலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பிராம்சு பாலஹா சம்ஸ்கிருத பாஷையிலையும் இப்போவும் ப்ரின்ஸிபாலுக்கு சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் பிராம்சு பாலஹா இப்போ அப்படி தான் இருக்குது இங்கிலீஷில் பிரின்சிபால்னு போடுறோம் இங்கிலீஷில் பிரின்ஸிபால்னு போடுறோம் சம்ஸ்கிருதத்தில் அதையே போடுற போது அப்படி தான் போடுறோம் இப்போ வாமனன்னு சொன்னார் வாமனனுக்கு அடுத்தது பிராம்சுகுனு வந்துடுச்சு பிராம்சுகுன்னா என்ன அர்த்தம் சயேவ எந்த ஒரு பகவான் சின்ன குழந்த மாதிரி வந்து பிரம்மச்சாரியாக வந்து பலிச்சக்கரவர்த்தி கிட்ட பூமா பூமியை வந்து யாச்சனம் பண்ணாரோ தானமாக கேட்டாரோ அவரே என்ன பண்ணார்ன்னா ஒசந்துட்டார் அதுதான் சொல்கிறார் சயேவ ஜகத்ரயம் கிரமமான இந்த மூன்று உலகத்தையும் உலகளந்தான் கிரமமான ஒரு காலை கீழே வச்சார் ஒரு காலை மேல வச்சு தூக்கினார் ரெண்டே அடி மூணாவது அடிக்கு இடம் இல்லை இது நம்ம படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் ஆக சகேவ ஜகத்ரயம் மூன்று உலகங்களையும் க்ரமமான கிரமமானால் காலால் அடியெடுத்து வைக்கிறது அதனால் தான் அவருக்கு இன்னொரு பேர் உருக்கிரமஹான்னு பேர் வேதங்கள்லேயும் இந்த உலகளந்தானுக்கு தான் ரொம்ப திருவிக்ரமகா உருக்கிரமஹா சன்னோ விஷ்ணுருக் க்ரமஹா ரொம்ப முக்கியம் திருக்குறளில் கூட உ உலகள்தான் அடி ஒருங்குங்கிறார் திருவள்ளுவர் ஆக இது ரொம்ப இறைவன் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காருங்கிற அர்த்தந்தான் அதுக்கு ஸ்லோகத்தையெல்லாம் கோட் பண்ணுறார் ஹரி வம்சத்துலேருந்து கோட் பண்ணுறார் தோயே து ஹஸ்தே கையில் ஜலம் விட்டாலாம் இந்த மகாபலியோட மனைவி பேர்னு மறந்து போயிடுச்சு நல்ல பேர் அவள் வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி கையில் ஜலம் அதாவது இவன் கையை காட்டுறான் இவன் கையை காட்டினோடனே அவர் கை கீழே இருக்குது அதுவே ஒரு உதாரணமாக சொல்கிறது உண்டு பகவானாக இருந்தாலும் வாங்க வந்தால் கை கீழே போய்டும்னா அப்போது அவர் கையை கீழே காட்டுறார் யார் இந்த சின்ன பையன் சின்ன பையன் வடிவத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கீழே காட்டுறார் கையை இவன் கை மேலே இருக்குது யார் சக்கரவர்த்தி இந்த கையில் ஜலம் விட வேண்டியது அவனுடைய மனைவி கமண்டலத்தில் ஜலத்தை விடணும் அதுதான் போய் சுக்கராச்சாரியர் தடுத்தார் அது இந்த தர்ப்புல்லால் அந்த சுக்கராச்சாரியர் இது பண்ண உடனே வண்டு ரூபமாக போய் தடுத்த கதையெல்லாம் தெரியும் அதான் அந்த அது ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த காலத்தில் சொல்லுவார்கள் பெரியோர்கள்லாம் அதாவது சுக்கராச்சாரியர் கொடுக்கப்படாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் இந்த தானம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் வந்து ரொம்ப நேரமாக இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு சுக்கராச்சாரியா இருக்கும் மகாபலிக்கும் பகவானே வாங்க வந்தால் நான் கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தானேங்கிறான் மகாபலி அதனால்தான் மகாபலி பலின்னால் இது திருவோணம் வேறு அவருக்கு தான் கேரளா முழுக்க அது அவருக்கு தான் பூஜை மகாபலி மாவேலி அதில் பாட்டு ஒன்று உண்டு மலையாளத்தில் மாவேலி நீடுவான் நாடும் நேரம் மனுஷர் எல்லோரும் ஒன்று போலே அப்படி ஒரு பாட்டு வரும் இந்த மாவேலி இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த சமயத்தில் அங்கே எல்லாம் நல்லா இருக்கணும்னு ப்ரேயருது மகாபலி கதை தான் இந்த திருவோணம் ஓணம் பண்டிகை அப்போ அந்த கையில் ஜலம் விந்துதோ இல்லையோ அப்போவே விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வரான் சுவாமி அதுக்கு இன்னொரு கதையை சொல்கிறது உண்டு அவன் கமண்டலத்தை ரொம்ப நேரம் இந்த ஆர்கியூமெண்ட் போயின்ட்டு இருக்கிற போது மனைவி என்ன பண்ணிவிட்டா கமண்டலத்தை எடுத்துட்டா மகாபலி கேட்டானான் என்ன நீயுமா தடுக்கிறேன்னு இல்லை இல்லை அவர் சொல்லிட்டு போகிறார் நான் ஜலம் விடுறேன்ட்டாள ஏன்னா அவள் ஜலம் விட்டால் அதுக்கு மதிப்பு சாஸ்திரப்படி மனைவி கையில் ஜலம் விடணும் அதில் இவர் கை மேலே அவ ஜலம் கமண்டலத்துலேருந்து ஜலம் விடுறா அந்த கை ஜலம் இவர் கையில் படுறது இந்த ஜலம் அந்த வாமனரும் மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான் கையில் படுறது பாகவத்தில் இது பெரிய வர்ணனை வாமனமாக வர்ற வாமனமூர்த்தி வரும்போது அதை பற்றி பெரிய வர்ணனை இன்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கிறவனையெல்லாம் வாமனா வாமனமூர்த்தியாக பார்க்குற சம்பிரதாயம் இருக்குது அப்படி கையில் விழுந்துதா இல்லையா சொல்கிறார் தோயே து பதித்தே ஹஸ்தே கையில் ஜலம் விழுந்த உடனே வாமனா அவாமனா அபூத் இந்த சின்னதாக இருந்தவர் சின்னதாக இருக்கிறத விட்டுவிட்டார் அப்படிங்கிறார் அவாமனா அபூத் சர்வதேவமயம் ரூபம் அது வர்ணனே பண்ணுறார் எல்லா தேவர்களுடைய மயமாகி விட்டார் தரிசையாமச வைப்பிரபு அந்த பிரபு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்தார் எல்லா சர்வதேவ தரிசனம் கொடுத்தார் அப்புறம் என்னதுன்னா பூ பாதௌ பூமியில் கால்கள்லாம் பூமியில் இருக்குது தியவுஹு சிரஹா ஸ்வர்கலோகம் தலையாக அஸ்ய சந்திராதித்யௌச்ச சக்ஷுஷி சந்திரனும் ஆதித்யனும் கண்களாக காட்சி அளித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹரிவம்சத்தை கோட் பண்ணுறார் இத்தியாதி விஸ்வரூபம் தரிசித்துவ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரான்னா திரும்பவும் இன்னொரு ஸ்லோகம் தஸ்ய விக்கிரமத்தோ பூமி இந்த பூமியை தாண்டி சந்திராதித்யௌஸ்தனாந்தரே இதை கண்ணுன்னு சொன்னாரா இங்கே மாற்றி சொல்கிறார் சந்திரனும் ஆதித்யனும் மார்புல தெரிந்தார்கள் நபிரமமான ஆகாசத்தை தாண்டி நாப்பியம் தௌ சமவித்தௌ நாப்பியாம் சமவஸ்திதௌ அப்புறம் என்னாச்சுன்னா முதல்ல காலு பூமியிலேருந்துதான் அப்புறம் மன் சந்திரன் வந்து இது இந்த இதுக்கிட்ட மார்புக்கிடையிலேருந்து தான் ஸ்தனாந்தரை அப்புறம் என்னாச்சுன்னா மேலே வளர்ந்துட்டே போகுது நபிரக்கிரமமான ஆகாசத்தை தாண்டி போகிறபோது அந்த சந்திரனும் ஆதித்யனும் எங்கே இருந்துதுன்னா தொப்புள் கிட்டே வந்துவிட்டான் நாப்பியாம் தௌ சமவஸ்திதௌ திவமாக திவமாக்கிரமணம் ஆசிய சொர்க்கத்தை தாண்டி போகிறபோது சந்திரனும் இதுவும் எங்கே வந்து விடுத்தோன்னா ஜானு மூலே வியவஸ்தித முழங்காலுக்கு வந்துவிடுத்தான் அப்படி சொல்லி இது பிராம்சுத்வம் தரிசயதி ஹரிவம்சே அதேதான் அது எழுபத்தொன்று அதிலே தான் போடுறார் ரெண்டு ஸ்லோகத்தை கோட் பண்ணுற சரி அஹ் இதுக்கு அர்த்தம் முடிஞ்சுவச்சு உபேந்திரோ வாமனப்பிராசு உபேந்திர வாமனாசு அடுத்தது அமோம் நமகம் எமோ நமகம் எமோ யாருடைய செயல் சிறிதும் வீண் போவதே இல்லையோ அவருக்கு பேர் அமோகா தான் மோகம்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அமோகம்னு சொன்னால் வேஸ்ட்லெஸ் இல் வேஸ்ட்லெஸ்னு அர்த்தம் வேஸ்ட்டே கிடையாது வீணாக போகிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு இதுவும் வீணாக போகாது ஆக நம்ம பண்ணுற தப்பும் வீணாக போகாது நல்லதும் வீணாக போகாது உடனே தெரியாது சொல்கிற இன்றைக்கி தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு வந்து அது அப்புறம் அதை காணாமல் போயிடுத்து அதனால் அது ஒன்றும் வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது பின்னால் சேர்த்து வச்சு வாங்கும் உள்ள விவகாரத்திலேயே நம்ம வந்து எந்த ஒரு செயலும் வீணாக போகிறதுங்கிறது கிடையாது நமக்கு அப்படி ஒரு பிரமை இருக்குது நான் அதெல்லாம் பண்ணினேன் அத்தனையும் வீணாக போச்சு அப்படின் எலக்ஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் எல்லாம் வீணாக போச்சு சொல்லாமல்ல முப்பத்தேழு பேர் வந்தும் வீணாக போச்சு இப்படி சொல்லாமல் வேணும்னா சொல்லாம ஆ எப்படி வீணாக போகும் இந்த முப்பத்தேழு பேரும் எல்லாரையும் வீணாக போகிறதுக்காக தானே நாங்கள் இருக்கோம் ஒருத்தனை உடையா ஒரு காரியம் செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு முப்பத்தேழு பேர் போகிறதா என்ன மூணு பேர் போருமே ஒருத்தன் போருமே ம் அதெல்லாம் விஷயம் அதாவது பகவானுடைய செயல்கள் ஒன்றும் வீணாவதில்லை அதுதான் மோகம்னா மோகம் சேஷ்டிதம் அவர் ஏதாவது ஒரு காரியம் பண்ணினார்னா அந்த காரியம் வியர்த்தமாக போகிறதே கிடையாது ஆக சேஷ்டிதம்னா செயல் இறைவனுடைய செயல் ஒரு பொழுதும் வீணாவதில்லை இறைவனுடைய செயல் வீணாவதில்லைன்னு அர்த்தம் அனைத்தும் பயனுடையதே ஆகும் அது மாற்றி போட்டுக்கணும் எந்த செயலும் வீணாவதில்லை அனைத்தும் பயனை தருகின்றன இப்போ சந்திரயான் வந்து வீணாக போச்சுன்னா வீணாவாக போச்சு வச்சுங்க எவ்வளோ லெசன் கிடைச்சிருக்கோம் அதனால் என்னென்ன அந்த லெசன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இருக்கவே இருக்குது அடுத்த தடவை அட்டம்ட் பண்ணிட்டு போக போகிறோம் எதுவுமே வீணாக கிடையாது அதனால் எந்த காரியமும் கீதையில் பகவான் சொல்கிறாரு அதனால் இதெல்லாம் வீணாக போகிறதுக்கு வழியே கிடையாது அதனால் அமோகாயனமஹா இறைவா உனது செயல் எதுவும் வீணாகப் போவதில்லை அனைத்தும் நல்ல பயனையே தருகின்றது என்று உன்னை நாங்கள் நன்றாக வணங்குகிறோம் அப்படி சொல்லி அவ்வளோதான் அமோகாயனமஹா அடுத்தது அமோக சுச்சிஹி இல்லையா ஸ்லோகம் தானே இருக்குது அமோக சுச்சிஹி சரி படிக்கலாம் அடுத்து ஸ்மர்தா ஸ்தூவா அர்ச்ச பாவனி அசியப்பணாத் ஷுச்சி ஷுச்சி நூய்மையை இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ ஏதாவது கர்மா பூஜை பண்ணுற போது ஆரம்பிக்கிறபோது என்ன பண்ணுறோம் எல்லாம் நல்லா குளித்து நல்லா சுத்தம் பண்ணிண்டு ரொம்ப துணியை வந்து யாரும் தொடாமல் எடுத்து உடுத்தி கொண்டு ரொம்ப மடியாக ஆச்சாரமான சொல்கிறோம் பிராமண பாஷையில் ஆக ஆச்சாரமாக பண்ணுறோம் அந்த சுத்தமெல்லாம் ஒரு பக்கம் இறைவனுடைய திருநாமத்தை நினச்சாலே சுத்தம் தூய்மை அதுக்காக இது அக்கரம் குளிக்காமல் நான் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்க கூடாது அபவித்ர்பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீ காஷ்ஷம் ச பாஹ்யாபியரஷுச்சிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆஹா அபவித்ராக இருக்கான் பவித்ரோவா சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இல்லைன்னாலும் சர்வாவஸ்தாம் கதோபிவா யஹாஸ்மரேத் புண்டரீ காட்சம் யார் அந்த கமலக்கண்ணனை நினைக்கிறார்களோ சஹா அவன் பாஹ்ய அபியந்தர சுச்சிகி அவன் புறமும் உள்ளும் தூய்மை அடைந்தவனாகிறான் இதை சொல்லாமல் எந்த கர்மாவும் நம்ம ஆரம்பிக்கிறதில்லை ஏதோ பித்திருக்கர்மானு நினச்சிட்டு இருக்க அது மாத்திரம் இல்லை எல்லா கர்மாவுக்கும் உண்டு அபவித் பவித்ரோ வா சர்வா வஸ்தோ பிவா யஸ்மரேத் புண்டரீ காட்சம் சபாஹ்யாபியர சுச்சிஹி சைவர்கள்லாம் யஸ்மரேத் சாம்பவீசானம் அப்படின்னு சொல்லுகிறார் எப்படி சொன்னாலும் சரி சிவநாமத்தை சொன்னாலும் சரி விஷ்ணுநாமத்தை சொன்னாலும் சரி சுத்தமாகிறது இறைவனுடைய திருநாமத்தை ஓதுவதால் தூய்மை அடைகிறோம் அதுதான் இங்கே சொல்கிறார் ஸ்மரதாம் நினைப்பதாலும் ஸ்துவதாம் ஸ்துவதாம்னா போற்றுவதாலும் புகழ் மொழிகளால் போற்றுவதாலும் அர்ச்சையதாம் புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை பண்ணுறதுனாலையும் ச பாவனத்வாத் எல்லா பாவங்களையும் போக்குகிறார் தூய்மைப்படுத்துகிறார் உயிரை புனிதப்படுத்துகிறார் உயிரினுடைய குறைகளை நீக்குகிறார் இப்படிலாம் சொல்கிறது உயிருக்கு உயிரான இறைவனை உயிர்கள் போற்றி வழிம்படும் பொழுது உயிர்களின் பாவங்களை போக்குகிறார் புனிதப்படுத்துகிறார் ஆகையினால் சுச்சிகி அதனால் ஒரு வேத மந்திரத்தை கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியர் அஸ்ய ஸ்பருஷ்ட மகான் சுச்சிகி இவரை தொட்டாலே பெரும் தூய்மை என்றோ அப்படின்னா இவரை தொடுறதுன்னா என்ன அர்த்தம் விக்கிரகத்தை தொட்டால் தொட்டுட்டான்னு அர்த்தம் மேடுமா விக்கிரகத்தை போய் தொட்டவுடனே என்ன விக்கிரகத்தை போய் தொட்ட உடனே எனக்கு சுத்தம் வந்துடுமான்னா விக்கிரகத்தில் இல்லைப்பா அவரை நினைக்கணும் நீ தொட்ட அதை தொட்டாலும் தொடாட்டாலும் இவருடைய திருநாமத்தை உன் நாக்கு தொடணும் ஒரு நாக்கு தொடணும் திருநாமத்தை மனம் எண்ணங்கள் தொட வேண்டும் அதற்கு பிறகு உடல் தொடலாம் வேணும்னா தொடலாம் இல்லாட்டி தொடாட்டாலேயே இந்த பாவனையே போகும் முப்போதும் திருமேனி தீண்டுவார் தான் சொல்லியிருக்கார் எப்போதும் திருமேனை தீண்டுவார்னு பாடலை கர்ப்பகிரகத்துக்கே அடிக்கடி போகப்படாது உள்ள சாஸ்திரப்படிய எப்போ போகணுமோ அப்போ தான் போகணும் அடிக்கடி போய் சாமி தொட்டுண்டே இருக்கக்கூடாது வாச அதனால்தான் நிறைய பூஜைகள்லாம் வெளியில் தான் அர்த்தமண்டபத்தில் அந்தராலத்தில் தான் சில பூஜைகள் மாத்திரம் அபிஷேக ஆராதனைகளுக்கு மாத்திரம் தான் போகலாம் அலங்காரம் பண்ணலாமே தவிர அடிக்கடி உள்ளே போய்ட்டு போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சாஸ்திரத்தில் இப்படி தான் விதி இருக்குது ஆகம சாஸ்திரங்கள்லாம் இல்லை ஆறு காலம் பூஜை பண்ணால் ஆறு போதும் திருமேனி தீண்டுவார் சொல்லிக்க வேண்டிதான் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க் அடியார்க்கும் அடியேன்னு பாடியிருக்கார் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆக ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சையதான் சாவனத்வாத் ஷுச்சிஹி அதுக்கு என்ன பிரமாணம்னா அஸ்யஸ்பரிஷமகான் ஷுச்சிஹி எந்த புஸ்தகத்தில் இருக்கோ தெரியல சங்கராச்சாரியர் கோட் பண்ணு இதெல்லாம் நிறையா அந்த காலத்தில் எழுதினது இப்போவே காணோன்னு தெரியறது ஐதி மந்திரவர்ணாத் அப்படின்னு ஒரு மந்திரத்தில் சொல்லியிருக்குங்கிறார் சரி அடுத்தது ஊர்ஜிதா ஊர்ஜிதா எனமஹா அடுத்தது படிப்போம் பல பிரகர்ஷாலித்வாத் ஊர்ஜிதா ஊர்ஜிதான்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம் ரொம்ப வலிமை மிக்கவர்னு அர்த்தம் உடல் உறுதிமிக்கவர் வலிமை மிக்கவர் இறைவனுடைய வலிமையை பற்றி சொல்லணுமா என்ன பலமசி பலம் ஐ தேஹி பலரூபமாக இருக்கிறார் ஆஹா பல பிரகர்ஷ ஊர்ஜிதான்னு சொன்னால் இந்த ஊர்ஜம் வகந்தீஹி எல்லாம் சொல்கிறோமே இந்த ஜலத்தில் இந்த இந்த உ உணவில் தண்ணீரில் ஒரு ஆற்றல் இருக்குது அது உணவில் போகிறது அந்த உணவு உடம்புக்குள்ளே போகிறது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி து துப்பாருக்கு தூவும் மழை நமக்கு உடம்புக்கு வந்து வேண்டிய உணவுப் பொருளை கொடுக்காமல் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் தானும் ஒரு உணவுப் பொருளாக இருந்து உடலுக்கு வலிமையை கொடுக்கிறது ஆகவே பலப்பிரகரிஷாலித்வாத் பலசாலிங்கிறோம் இல்லையா அதில் நடுவில் ஒரு பிரகரிஷ போட்டார் பலப்பிரகரிஷாலித்வாத் வலிமை பலம் வ ரொம்ப அதிகமான பலம் மிக்கவர் இறைவன் அதனால் ஊர்ஜிதா அதனால் சுவாமிக்கே வந்து க பார்க்குற எல்லாம் போடுறோம் அவருக்கே சிக்ஸ் பேக்கெலாம் உண்டு அதனால் சுவாமிக்கும் அதெல்லாம் போட்டு படம் பார்த்தா அப்படி இருக்க வேண்டாமா நோஞ்சானாவாக இருந்தால் இப்படி பூஜை பண்ணுறது பார்த்தா அவரும் கம்பீரமாக இருக்க அந்த இல்லை விக்கிரகங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்குது அந்த ப்ரப்போர்ஷன்லாம் அதுதான் பலப்பிரகர்ஷாலித்வாத் ஊர்ஜிதா அடுத்தது அதீந்திராஜின அதித்திய இந்திரம் ஸ்திதா ஞான ஐஸ்வர்யாதிபி ை இந்திர ஏற்கனவே இது மாதிரி பார்த்தோம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வேதோ வேதோ வித லோகாத்தியக்ஷுராட்சோ தர்மாத்தியிருதா கிருத சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ்ட் சதுர்புஜா அதுலேயே நம்ம பார்த்தோம் இப்போ ஞாபகம் எனக்கு இங்கே என்ன சொல்கிறார் இந்திரமதீத்ய இந்திரனுக்கு மேலாக இருக்கிறார் ஏற்கனவே உபேந்திராயணமாக பார்த்தாச்சு இப்போ வந்து இந்திரனுக்கு மேலானவர்னு அர்த்தம் அது எதுனாலேன்னா அவருக்கு இருக்கிற அறிவு ஐஸ்வர்யம் முதலானவைகளால் அது இயல்பாகவே இருக்கு நமக்கு தான் இதெல்லாம் கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு நம்மெல்லாம் டெலிபரேட்டாக இதை பண்படுத்த வேண்டியிருக்கு அறிவை வளர்க்க வேண்டி அன்பை வளர்க்க வேண்டியிருக்கிறது உறுதியை வளர்க்க வேண்டியிருக்கிறது இறைவனுக்கு இவைகளெல்லாம் இயல்பாகவே இருக்கின்றன ஆஹ ஜானை இந்திரம் அத்தீத்திரி அரேஞ்ச் பண்ணிகணும் இது பாஷ்த்த அன்வயம் பண்ணணும் ஜானஐஸ்வியை ஜானஐஸ்வரியம் அத்தீத்த அத்தீந்திர அத்தீந்திரீரி இந்திரனையும் டாமினேட் பண்ணி ஓவர் பவர் பண்ணி மேலோங்கி இருக்கிறதுனாலே அத்தீந்திரன் பேர் அடுத்தது சங்கிரகா பார்க்கலாம் சர்வேஷாம் பிரதிசம்ஹாராத் சங்கிரகா சர்வேஷ் பிரதிசம்ஹாராத் சங்கிரகா எல்லாத்தையும் படைப்பினுடைய முடிவில் அத்தனையும் சுருக்கிடுவர் இப்போ விதையிலேருந்து தான் மரம் விரியிறது அப்புறம் மரத்தில் என்ன இருக்குது விதை தான் இருக்குது ஆக சிருஷ்டியில் எல்லாம் விரிஞ்சு வரும் மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆனால் அப்புறம் கடைசியில் எல்லாம் நான் எல்லாம் சுருங்கிடும் இங்கே சங்கரகன்னா அனைத்தையும் சுருக்குபவர் அனைத்தையும் விரிப்பவர் பரப்புவர் காப்பவர் ஆனால் அனைத்தையும் சம்ஹார காலே சர்வேஷாம் பிரதிசம்காராத் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறார் ஒடுக்கும் காலத்தில் அனைத்தையும் ஒடுக்குபவர் அர்த்தம் சங்கிரஹான்னா அர்த்தம் ஒடுக்குபவர் சுருக்குபவர் அப்படின்னு அர்த்தம் சர்வேஷாம் சர்வேஷாம்னா அனைத்தையும் பிரதிசம்காராத் எஸ் எயிதி எயந்தி அபிவிசந்தி வேதமேஷு லி எவ்வா இமாத்த ஜாத்தி ஜீவன் எய்தி அபிவிசந்தி ஞாச்சோ இனி அடுத்தது சர்சிய சர்கஹஹேத்துவாத்வா சர்கிருஜ ரூபத்தையா படைப்பில் என்ன பண்ணுறாருன்னா சர்க்கஹான்னு சொன்னால் சிருஷ்டி சர்க்க ஹேத்துத்வாத்வா அதாவது ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார் படைப்பு படைப்பாகவே காட்சி அளிக்கிறார் அல்லது படைப்புக்கு காரணமாக காட்சி அளிக்கிறார் படைப்பாக காட்சி அளிக்கும் பொழுது மாயா சகித உபாதான காரணம்னு அர்த்தம் படைப்பாக காட்சி அளிக்கிறார்னு சொன்னால் மண்ணாக காட்சியளிக்கிறார் உதாரணம் சொல்கிறேன் மண்ணாக காட்சி அளிக்கிறார் படைப்பு காரணமாக காட்சி அளிக்கும் பொழுது குயவனாக காட்சி அளிக்கிறார் அதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கு நம குலாலே பிய கர்மாரே பியஸ்டபோ நமஹா ஸ்ரீருத்ரம் படைப்பாகவும் காட்சி அளிக்கிறார் படைப்பு காரணமாகவும் காட்சி அளிக்கிறார் படைப்பாக காட்சி அளிக்கிற போது உபாதான காரணம் படைப்பு காரணமாக காட்சியளிக்கிற போது நிமித்த காரணம் அபிநிமித்தோபாதான காரண சர்க்கா எனமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அபிநிமித்தோபாதான காரணா எனமஹா ஆஹ கச்சா பொருளும் அவரே அறிவு காரணமும் அவரே மெட்டீரியல் காசும் அவர்தான் இன்டெலிஜெண்ட் காசும் அவர்தான் படைப்பு காரணம் சொல்கிற போது இன்டெலிஜெண்ட் காசு படைப்பு காரணம்னு சொல்கிற போது இன்டெலிஜென்ட் காசு படைப்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற போது அரிய மெட்டீரியல் காசு புரிஞ்சு வானாகி மண்ணாகி வழியாகினா என்னது அதுவும் ஆயிட்டாருந்தான அர்த்தம் அதனால தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ இன்பமும் துன்பம் இறைவனுக்கு இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது ஏன்னா இறைவனே உலகமாக காட்சி அளிக்கிறதுனால உயிர்களாக காட்சி அளிக்கிறதுனால தான் இறைவனாக இருப்பதால் இல்லானே உலகமாக உயிர்களாக காட்சி அளிப்பதால் உள்ளானே அவ்வளோதான் எப்படி அர்த்தம் பண்ணுறது அடுத்தது ஏக்கரூப்பேண जन्मादि जन्मदि सृता जन्महितेण धृता आत्मा येन सह धृता <ínaives> <ínaives> <ínaives> <दुर्ता आत्मा>। <title> திருதாத்மனே நம திருதன்னா தாங்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்படி இல்லை நோ சப்போர்ட் எதையும் சாராதவர் எதையும் சாராத இருப்பே வடிவானவர் திருதாத்மா அதாவது பிறப்பற்ற ஜென்மாதி ரஹித தயா ஜென்ம ஆதி ஜென்மன ஜன் பிறப்பு ஆதினா என்ன அர்த்தம் அப்புறம் பிறத்தல் இருத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த உடம்பு அம்மாவையத்தில் இருக்குது அப்புறம் பிறக்கிறது அப்புறம் வளர்றது அப்புறம் எல்லா பருவ மாற்றங்கள்லாம் ஏற்படுறது அப்புறம் தேய்றது அப்புறம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சிவசிவா முடிஞ்சு போச்சு அது மாதிரி இதெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் ஷட்பாவிகார ரஹிதஹா ஆறுவகையான மாற்றங்கள் அற்றவர் ஜென்மாதி ரஹிததையா மாறாதவராக இருக்கிறார் மாற்றமுடையவைகளுக்கிடையில் மாற்றம் மாற்றங்களுக்கிடையில் மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனேன் அது வேற ஆனால் மாற்றங்களெல்லாம் மாற்றங்களாகவும் காட்சியளிக்கிறார் உண்மையில் மாறாதவராக இருக்கிறார் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பிறப்பற்றவர் பல பிறப்புக்களை எடுப்பது போல காணப்படுகிறார் இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் சிவமயம் சர்வம் சக்திமயம் எல்லாம் சர் எல்லாம் உணர்வு மயம் ச சர்வம் பிரம்மமயம் இதுதான் பாடம் அதனால தான் தயானு சுவாமிஜி சொன்னார் வி ஆர் நாட் ஒர்ஷிப்பிங் மெனி காட்ஸ் வி ஆர் நாட் ஒர்ஷிப்பிங் ஒன் காட் we are worshiping only god he said swami ji oda adbhutamana or statement naangal pala kadavulgalai vanangiravargal alla naangal oru kadavulaiyum vanangiravargal alla kadavulai mattume naangal ena we have only god engalukku kadavulai thavira onrume illai இது எங்கே சொன்னார் தெரியுமா சுவாமிஜி இஸ்ரேலில் சொன்னார் அதனால தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அப்போ தான் உரைச்சிது அந்த யூதர்களுக்கு கடவுளை தவிர நாங்கள் எதையும் காண்பதே இல்லை அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ அவங்க அங்கே நிறைய பண்ணிருக்காங்க சுவாமிஜிக்க நம்ம ஊரில் யாருக்குன்னு புரியாது அவங்க ஜூஸுக்கு அவ புத்தி இருக்குது புரிஞ்சுன்னு விட்டான் ஆஹா ஏகேணி ரயா உரே ஏகூபம் ஏகேண ஆத்மா ஆத்மனு சொன்னால் திருத்த ஆத்மா அர்த்தம் தான் மட்டுமே இருக்கிறார் அர்த்தம் திருத்த அதனால் பகவானுக்கு திருதாத்மானு பேர் ஆத்மா ஒன்றையே உடையவராக இருப்பார்னு இருக்கிறார்னு அர்த்தம் ஆத்மா ஒன்றையே உடையவராக இருக்கிறார் உடையவன் உடைமை என்ற வேற்றுமை அர்த்தம் உடையவன் உடைமை என்ற வேற்றுமை இல்லை உடையவன் உடைமை என்பது கற்பனை ஆகவே உடையவன்கிறது எப்போ வரும் உடைமை உடையவன் உடையவன் ஆக முடியும் உடைமையெல்லாம் அவனாகவே இருக்கும் பொழுது உடையவன் வேறு உடைமை வேறு எப்படி சொல்கிறது அதனால தான் திருதாத்மான பேர் அஹா திருதாத்மனே நம சரி திருதாத்மா संग्रह सर्गो नियमो சங்கிர சோத்தியமோய முடிச்சிடுவோம் ரெண்டு நாமத்தையும் முடிச்சுடலாம் ஸ்விகார பிரஜா பிரஜா நயமயத்தீ நியமாக அந்த யீ ந யமாய நமய நேஷு ஸ்வே அதிக்கச்சனா பிரஜே பிரஜா பிரஜா பிரஜே பிரஜா ஞாபகம் தெரிஞ்சு தான் சொல்ல முடியும் ஆஹ பிரஜே பிராம் வேற்றுமை பன்மை ஆகாந்தீலிங்கம் வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு அவரவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் பிரஜாகா மக்களை நியமிக்கிறார் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் அதுதான் அந்த குரல் தான் இதை செய்கிறவர் அவர் இவன் தான் இந்த வேலையை செய்கிறதுக்கு லாய் அப்படின் சொல்லி ரைட் பர்சன் ஃபார் ரைட் ஜாப்ங்கிறான் அதுதான் சரியாக வராது அதுதான் கஷ்டம் ஆஹ இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடுபவராக இருப்பவர் ஆஹ சுவேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அந்தந்த தகுதிக்கு ஏற்ற வகையில் மக்களை அதில் இருக்கும்படி செய்கின்றவர் ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு பிரஜாகா பிரஜாகனா மக்களை நியமயத்தி நியமயத்தின்னா நியமிக்கிறார் என்பதனால் அவருக்கு பெயர் நியமாயனமாக அது மாத்திரமில்லை உள்ளே இருந்து அனைவரையும் இயக்குகிறார் அனைவருள்ளும் இருந்து அவரவர்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சொற்களுக்கும் செயர்களுக்கும் சொற்களுக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அது தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறான் நமக்கிட்ட கொஞ்சம் வில் பவர் சாய்ஸ் கொடுத்துட்டார் கொடுக்காம இருந்திருந்தால் இந்த சாசனாவே படிக்க வேண்டாம் நமக்கு அவர் ஃப்ரீ வில் சாய்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அவர் நம்ம என்ன பண்ண முடியும் வே தத்துவங்கள்லாம் படிக்க படிக்க என்னென்னா அப்படியெல்லாம் இருந்து கொண்டு துன்பப்படுவரும் அவரே அப்படிங்கிற ஞானம் வந்துவிட்டுனா வம்பு இல்லை நாளோ துன்பப்படுறேங்கிறான் அவர் துன்பப்படுறார் என் என் வடிவமாக இருந்து அவர் துன்பம் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறாரா அவருக்கு அந்நியமாக இருந்து நான் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறேனா இங்கே தான் தத்துவம் இறைவனே என் வடிவமாக இருந்து கொண்டு இன்பத் துன்பங்களை நுகர்ந்து அல்லது இறைவனுடைய அருளால் நான் பிறவி எடுத்து இன்பத் துன்பங்களை நுகர்ந்து நீ புரிஞ்சிக்கிறது விதத்தை பொறுத்தது ஆ உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எண்ணங்களை சொற்களை செயல்களை எல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருத்தேசேர்ஜுன திஷ்டதி உள்ளே இருந்து இயக்குகிறார் ஆட்டு ஆரொருவர் ஆடாதாரே கூட்டு ஆரொருவர் கூடாதாரே பாட்டு விற்றால் பாடாதாரே உள்ளே இருந்து ஏன் பண்ணுறாருலாம் கேட்கப்படாது நடக்கிறது அதனால சொல்றேன் அந்தஹா எச்சதி அந்தஹா நான் என்ன அர்த்தம் உள்ளே இருந்து கொண்டு எச்சதி எச்சத்தின்னா என்ன அர்த்தம் உள்ளே இருந்து செயல்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆக செயலின்கள் விளைவுகளையும் அனுபவிப்பதற்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் எண்ணுவது ஒரு செயல் பேசுவது ஒரு புரிதல் இவைகளுக்கெல்லாம் அருள் புரிவது மட்டுமல்ல நுகர்வதற்கும் அருள் புரிகிறார் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கணுமே அதுக்கும் ப்ளஸ் பண்ணுறார் ஆகவே எல்லாம் அவர் அவர் மயமாகவே இருக்கிறது ஏதோ துவ வேறுபாடு இருக்கிற மாதிரியும் பேசும் சாஸ்திரம் ஐக்கியமும் பேசும் ஆக எல்லாம் வந்து பிரபஞ்சமே என்னதுன்னா வேறு வேறையா வேற்றுமையா ஒற்றுமையான்னா வேற்றுமையும் ஒற்றுமையும் அவரே அப்படின்னா என்னது ஒற்றுமை வேற்றுமையை கடந்த தத்துவம் மெய்ப்பொருள் இதை புரிய வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் காண்டிக் பண்ணிகிட்டே இருக்கிறது சொற்களை முரண்படுத்துவதால் முரண்படாத பேருண்மையை உணரலாம் சொற்களை முரண்படுத்துவதால் சிந்தனைகளை முரண்படுத்துவதில்லை சிந்திக்கின்ற முறையை ஒழுங்குபடுத்துகிறோம் சொற்களை முரண்படுத்துவதால் சிந்தனையை முரண்படுத்துவதில்லை சிந்தனையை திருத்துகிறோம் என்பது கருத்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் விஷ்ணுஞ் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்தனன்ய சகசிரமூர சகசாட்சிபாஹவே சகசிரியாய சகசிரோட்டிணே நமவிந்தமீர்த்தனம் சத்குருநா மாராஜ்கீ